தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இராமாயணத்தில் மந்தரையின் கதை அல்லது கூனியின் கதையை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் காலம் கழிப்போடு கழிந்து கொண்டிருந்தது ஒருநாள் தசரதன் தன் காதரையே ஒரு முடி நரைத்திருப்பதைக் கண்டான் தனக்கு கிழப்பரும் தெருங்குவதை உணர்ந்தான் அறுபதனாயிரம் ஆண்டுகள் அயோத்தியா ஆட்சி செய்தது போதும் இனி தன் மூத்த மகன் ராமனே பட்டம் சுட்டிக்கொண்டு பாரினை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு புலப்பட்டது மந்திரலோசனை மண்டபத்தில் மந்திரி முதலாளரை கூட்டி தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினான் மந்திரிமார்களையும் குல முனிவரான வசிஷ்டரையும் கலந்து ஆலோசித்தான் ஆட்சியை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஆரண்யம் சென்ற தவம் செய்து நற்கதிக்கு வழிதடப் போகிறேன் என்றான் தசரதன் பலத்த ஆலோசனைக்குப் பிறகு சுமித்திரன் என்பவன் எழுந்து அரசே தங்கள் அருமை மைந்தர்களுக்கும் மூத்தவர் ராமனுக்கும் முடிசூட்டிவிட்டு தாங்கள் தவம் மேற்கொள்ளலாம் என்று கூறினான் இராமனை வரவழைத்து மன்னன் தன் எண்ணத்தை தெரிவித்தான் இராமன் மறுபேதும் பேசாமல் மெளனமாக நின்றான் அரச தர்மத்தை அவன் அவமதிப்பதாக அனைவரும் கருதினர் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக தொடங்கினார்கள் அரண்மனையில் மகிழ்ச்சி பொங்கியது செய்தி எங்கேயும் பரவியது நாடு நகரமெல்லாம் ஓகே நிறைந்தது முடிசூட்டுவதற்கு நாளையே நல்ல தினம் என்று ஆன்றோர்கள் முடிவு செய்தனர் வதிஷ்டர் நாளைய மன்னநாக ராமனுக்கு நல் உபதேசங்களை செய்தார் மாநகர மக்கள் எல்லாரும் தங்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கிய தங்கள் இல்லங்களிலும் தெருக்களின் எழில் கூ குட்டினார்கள் எல்லோருமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தினைந்திருக்க உள்ளம் கருத்து நிட்டுய் விட்டு கொண்டிருந்தவளும் அவள்தான் கைகையின் தாதியான பெண்ணான மந்தரே என்னும் கூனி ஆவாள் அவளுக்கு ராமன் முடிசுட்டு கொள்வதை தாங்கிக் முடியவில்லை ராமன் தன் விளையாட்டுப் பருவத்தில் அவளது கூண்முதுகின் மீது வில்லுண்டையை எரிந்து விளையாடினான் அதனால் அவளுக்கு உடல் துன்பப்பட்டதோ இல்லையோ உள்ள மிகவும் துண்ட் துன்பப்பட்டு போயிருந்தது கூனை ராமனை தன் பகைவனாகவே கருதி வந்தாள் பழி தீர்த்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டதாக எண்ணி அவள் பட்டாபிஷைக்கு தலை முயற்சியில் ஈடுபட்டாள் கையை ராமனை பெற்ற தாயினும் பெரிய தாயாக பிரியம் காட்டி வளர்த்தவள் அவள் உள்ளத்திலே கூனி நஞ்சை கலந்துவிட்டாள் கரைப்பார் கரைந்தால் கரையாதும் கரையும் என்பார்கள் தன் சூச்சித்திறனை எல்லாம் பயன்படுத்தி கைகையின் தூய மனதை நஞ்சாக்கிவிட்டால் வந்தாரை கோசலை உன்னைவிட புத்திசாலி பரதம் தன் பாட்டனார் வீட்டுக்கு சென்றிருக்கும் தருணத்தை பயன்படுத்தி தன் மகன் ராமனுக்கு பட்டம் கட்ட அவள் திட்டம் தீட்டிவிட்டாள் ராமன் ஆட்டையாள உன் மகன் காட்டை தேடி தவம் செய்ய போக வேண்டியது உன்னை வஞ்சித்து விட்டார்கள் இனி இந்த அரண்மனையில் கோசலைக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கப் போகிறது உன்னை யார் மதிக்கப் போகிறார்கள் ராஜ மாதா கோசலைத்தான் நீ மிக மிக சாதாரணமளாக ஒதுக்கப்படப் போகிறாய் என்றெல்லாம் தூபம் போட்டால் மந்தரை கூனி கைகையின் மனம் சிறுகு சிறுக மாறத் தொடங்கியது தன் மகன் பரதன் ஆழாண்டால் என்ன என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்து வளர்ந்தது பரதனுக்கு ஆட்சி உரிமை கிடைப்பதற்கு இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கையை பரிதமக் கேட்டாள் மந்திர இடம் எல்லாவற்றையும் யோசித்து வைத்திருந்த கை தேர்ந்த சூழ்ச்சிக்காரியான குனி அவள் கேள்விக்கு பதிலை தயாராக வைத்திருந்தாள் போல் கடகடவென்று பேசினாள் தசரத மன்னருக்கும் சம்பரசூரனுக்கும் நடந்த போரில் நீ உன் தேர்வோட்டி அவருக்கு வெற்றி வேறுபட செய்தாயே அந்த சமயத்து அவர் உனக்கு இரண்டு வரங்களை தந்தார் அந்த வரங்களை நீ வேண்டுமே போது கேட்டு பெற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாயல்ல சொல்லியிருக்கிறார் அல்லவா இப்போ அது அந்த வரங்களை பயன்படுத்திக்கொள் என்று தூண்டினான் கூனி எப்படி முன் சூச்சியோ வஞ்சகமோ அறிந்திராத கையை கேட்டால் ஒரு வரத்தால் பரதனுக்கு பட்டாபிஷம் மற்றொரு வரத்தால் ராமனுக்கு பதினான்கு ஆண்டுகள் வனமாசம் கேள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர் தசரதன் உன் காரியம் சுலமாக நிறைவேற்றிவிடும் என்றால் கூனி சொன்ன குறுக்கு வழியினை சரியாக பிடித்து கொண்டால் கையை உடனே செயல்படத் துவங்கினால் தன்னை அலங்கலப்படுத்தி கொண்டால் பொல்லாத வெறுப்புக்கு ஆளானோய்போல் எல்லாவற்றையும் எடுத்து வீசினால் தலைவிரி கோலமாக எழுந்து புலம்பி கொண்டிருந்தாள் இதுதான் இராமாயணத்தின் மந்தரை கூனியின் கதையாகும் நன்றி வணக்கம்